எல்லாம் உள்ள இரவுடைய திருவுருளை சிறை மேற்கொண்டு நம்முடைய திருச்செம்பன் குன்றம் என்ற தமிழாக்கம் தந்து இரத்து நகர் என்ற திருப்பதியினுடைய பெயரை திருச்செம்பன் குன்றம் என்ற அமைப்பிலே மிக அழகாக தமிழாக்கம் செய்து அமைத்து வந்திருக்கிறார்கள் அங்கே இருந்துள்ள பெருமான் முருகப்பெருமான் இந்த கலியுகத்திலும் தருத்தாட்கொண்ட அந்த பெருமை அந்த பெருமானுக்கு உண்டு எனவே பெருமானையும் பார்க்கிறோம் பெருமானால் தடுத்தால் கொள்ளப்படுகின்ற ஞானமூர்த்தியும் பார்க்கிறோம் எனவே இரண்டையும் பார்ப்பதற்கு பெரும் துணி கிடைத்தது எனவே அந்த வகையிலே உருவ பெருமானுடைய திருவடிகளுக்கும் நம்முடைய தவிர திரு சுவாமியுடைய திருவடிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் திருவண்ணாமலை வந்திருக்கின்ற பெரியவர்கள் முன்னே இருக்கிற அந்த முன்னுரை போன்றிருக்கிற பகுதியில் தான் சிந்தித்தோம் ஆகவே கடவுள் வாழ்த்து சொல்லி அது ரொம்ப அற்புதமாக இருந்த பகுதி ஆக என்னாலே எல்லோரும் கடவுள் வாழ்த்து பாடினார்கள் பரஞ்சோதி முனிவரும் பாடினார் ஆனால் பரஞ்சோதி முனிவர் பாடிய கடவுள் வாழ்த்துக்கு ஒரு தனி மெருகு ஒரு திருக்குழு வழிபாட்டுக்கு சென்றால் நந்தியம்பெருமான் முதல் சண்டிகேஸ்வரர் வரை அந்தந்த இடங்களிலும் அந்தந்த மூர்த்தத்தின் முன்னிலேயே எந்த பாடலை சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு நெறியான அமைப்பு தந்தது பரஞ்சோதி கடவுள் வாழ்த்து அதனால் தனியாகவே நாம் எண்ணினோம் அடுத்த எல்லா பலரும் வழக்கமாக சொன்ன இந்த நாடு நகர சிறப்புகள் அடுத்து இவருக்கென்றே உரியதாக இருக்கிற மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்கின்ற அந்த மூன்று சிறப்புகளை எண்ணினும் இவை எல்லாம் நாம் நின்று இப்பொழுது உள்ளே செல்கிறோம் மதுரையிலே நம்முடைய சுக்கரநாத பெருமான் எளிவந்த கருமையினாலே அறுபத்தி நான்கு திருமணையாடுகளை நிகழ்த்தினர் அதை நினைவு கூர்ந்துதான் நம்முடைய மணிவாசகர் அப்பாண்டி நாட்டை சுவலோகமாக்கு அப்பார் அவர்கள் உள்ள என் தோண்டி இருக்கும் என்று தெரியும் பாகுபடுத்த கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கீர்த்தி திருவகல் என்ற ஒரு பகுதி முதல் சிவபிராணம் அடுத்தது கீர்த்திருகல் அந்த கீர்த்திருவ ரொம்ப அருமையா சொன்னார் இறைவனுடைய கீர்த்தி என்ன என்று கேட்டார் இரண்டு விதமா பிரித்துக் கொண்டார் ஒன்று தனக்கு அருள் இன்னொன்று தன்போன்று இருக்கின்றருக்கு அருள் செய்தது கீர்த்தி அடியார் உள்ளத்து அன்பு வீதூரையும் சிறப்பும் எத்தனையோ இவர்களுக்கு என்னிருந்த செயல்களை செய்திருக்கிற பெருபாணி அவற்றை எல்லாம் ஏதோ என்னால் இங்கே விண்ணப்பிக்கிறேன் என்று சொன்னார் அது பிறருக்கு செய்தது என்னுடைய இருளை ஏற துறந்தும் இந்த கேவலமா நான் ஏதோ அமைச்சனாக இருந்த ஒழுகையிலிருந்து நான் எப்படியோ போறாள் அவர் உலகில் செல்லாமல் அருளியில் தருத்து நிறுத்ததற்கு என்னுடையும் என்னுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி பெருவிப்பினி நீக்கினாயே அந்த ஒரு கூறு இந்த இருக்கு செய்தது இன்னொன்று பெருமான் பிறருக்கு செய்தது பாசுபடுத்திக் கொண்டு அற்புதமாக சொன்னார் இப்படி எல்லாம் நிறுத்திய அந்த பகுதி தமக்கும் பிறருக்குமாக செய்த பகுதியெல்லாம் பெரும்பும் பெரும்பாலும் இங்கே மதுரை பெருநகரில் எனவே தமக்கும் பிறருக்குமா செய்த என்னுடைய அருள் செயர்கள் சொல்கின்ற பொழுதுதான் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த என் அப்பார் சடையப்பன் இந்த பாண்டி நாட்டை சிவலோகமாகவே ஆக்குவித்த பாடி என் அப்பாசடையப்பன் ஆனந்தவார்களிலே பாடுதுங்கான் அம்மா நாய் என்று சொல்லி ரொம்ப தன்னை நெஞ்சம் திறந்து பாடுகிற பகுதியர் அப்படி நிகழ்த்திய இப்பொழுது இந்திரனை முன்னாக கொண்டு வருகிறார் இந்திரனை முன்னா கொண்டு வர திடீர்னு அப்போ இங்களுக்கு செல்வாக்கு தேவரோகத்தில் நமக்கு இந்திரன் சொன்ன உடனே தேவரோகத்தில் இருக்கிற தலைவனையும் ஒன்றுமில்லை இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக நம்ம சிவபோசாரத்தை தருமணம் சாமிநாதன் விண்ணப்பித்ததை ரொம்ப அருமையான அந்த ஒளிநாடாவிலே பதிவு செய்து வந்ததை நாம் கேட்டு முயன்றோம் அந்த பாடல்ல அதுதான் இந்த பரிந்துரைத்தோ மேட்டுக்குடி மகனை வைத்துக் கொண்டு பெரிய பிராணம் தொடங்கல பாருங்க இங்க கூட இறைவன் திருமுன்னிலே அறிவுரை இருந்துகின்ற பொழுது கூட ஒரு மேட்டுக்குடிமகனுக்கு செல்வாக்கான தூக்கிஞ்சு எப்படி திருவிழாறு பிராணம் தொடங்குகிறது என்று சொன்னால் உயிர்களை உயிர்கள் இறைவனை அடைவதற்கு மூன்று விதமான வழிபாடு இன்றிமே ஆகுது சீதாந்திருக்கு ஒரு வழிபாடு குரு வழிபாடு இன்னொன்று திருக்கோவில் இருக்கிற சிவலிங்க திருமேனின் வழிபாடு இலிங்க வழிபாடு இன்னொன்று இந்த குருமூர்த்திகளையும் சிவலிங்க திருமேனையும் இடையராது வழிபட்டு வருகின்ற அடிவுரை நினைத்து வழிபாடு அது சங்கம வழிபாடு வழிபாடு இலிங்க வழிபாடு சங்கம வழிபாடு இதுதான் நம்முடைய சங்கத்தில் சிறப்பாக சொல்லப்படும் அப்ப குருமாதவர் சிவலிங்கில் இருக்கிற கருவரில் இருக்கின்ற பெருமான் இண்டிமியாத இந்த இரண்டையும் இணைந்து இணையராது எண்ணிக்கொண்டிருக்கிற அரியும் இன்றிமே ரொம்ப இருக்கிற உண்மை விளக்கம் ஒரு சின்ன நூல் அதான் முதல் படிக்கணும் உண்மை விளக்கத்தை முதலமைச்சர் அப்புறம் அந்த அழகாக பையனுக்கு மானாக சொல்றேன் குருநாதன் மெய்கண்டாருடைய மாணாக்கர் நாற்பத்தி ஒன்பது பேர் ஒருவர் இந்த மனவாசனம் கடன் சொல்ற பையனுக்கு ஆசிரியர் உறவு என்னன்னு கேட்டா அறிவினால் வந்த உறவுங்களா ஆசிரியர் ஒரு வகுப்பு படம் கேட்டா எவ்வளவோ செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் அவனுக்கு ஆர்வம் என்னன்னு கேட்டா இந்த பிள்ளைகள் ரொம்ப அருமையா எல்லாம் சொன்னதெல்லாம் குடிச்சுக்குது நல்ல தங்கமான பிள்ளைகள் என்று சொல்லி இந்த வகுப்புக்கே நாம போய் படம் எடுத்துனோம் அந்த ஆசிரியர் இருக்கிற உறவு அவ்வளவு உறவு ஒரு உறவு அறிவின் வகையினாலும் தம்பி அடைவதற்கு என்ன சொல்றாங்களே சுருக்கமா ஒரு நோக்கி சொல்லுகிற சொல்லு எனக்கு அப்பா அழியாத இம்முதம்தான் இந்தாங்களே அறியும்ப்பே என்னவோ எனக்கு தெரிஞ்சாதன் அப்படிதான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்ல சரிதா அவன் இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு குருநாதன் தந்த அருட்டை அருடாலே செப்பக்கே அப்படின் ரெண்டு வரி முடிஞ்சு போச்சு வெண்பாவில இனி மூன்று நான்கு என்ன சொல்லுங்க குரு லிங்க சங்கமென கூறிலிவை கண்டார் குரு வழிபாடு வழிபாடு அப்புறம் சங்கம் வழிபாடு அரிய ஒண்ணுப்பா இந்த மூன்று வழிபாடு இருந்தா கரு ஒன்றை நில்லார்கள் கான் மீண்டும் இந்த கருவுக்கு வர வேண்டியது அப்ப புத்திக்கு மூன்றே மூத்துதான் இது வந்து சைவிதான சாதத்துல ஒண்ணு இவ்வளவு எளிமையா இருக்கு மாறிதான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய் அருளாலே செப்பக்கே குருலிங்க வேடம் என கூறில கரு ஒன்றில்லார்கள் இங்கு வந்து கற்றடிக்கவல்லி மீண்டும் கிடையாது வணக்கம் அப்படி சொல்லணும் நடத்த பாடம் அது மா சொன்னா சொன்ன அந்த மூன்று வழிபாட்டில் இப்பொழுது திருவிழியாறு பானம் எப்படி தொடங்குகிறது என்றால் குரு வழிபாட்டை தொடங்குகின்ற இடம் இந்த இடம் பரிந்துரைத்தப்படலாம் குருவடிபாடு அடுத்த படலமும் குரு வழிபாடுதான் வெள்ளையானை தாவந்திருத்ததும் குரு வழிபாட்டில் அரிசலை படலம் என்று விருத்தகுமார பாலரான படலம் அது மாதிரி உளவாக்கடி அறிய படலம் இந்த மாதிரி படலங்களிலே சங்கமத்தை பற்றி சொன்னார் எனவே திருவிளையாளர் பிராணம் கூறுகின்ற உண்மை குரு இலிங்க வழிபாடுதான் சிறப்பு என்று அதில் வருகின்ற பொழுது இந்திரம் ஏவுபடுகிறான் குரு வழிபாட்டில் அதனால் இந்திரன் இரம்பெறுகிறார் ஏழாண்டு உழைப்பு தெரிய இசை அப்படி வச்சிருக்க அதனால வெளியே தாளமா பாடல பாட உருக்கம் இருக்காரு கேட்டா ஒரு அருமையான பாட்டு ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் இருபத்தியா பார்க்கும் போது எவ்வளவு இருக்கு மாற்றினா சரியா ஒரு கோடி நடத்த பல்வேறு ஆகமங்கள் நடத்தம் கோடி என்பதற்கு கோடி தொகுத்தா இருக்கும் தீத்திரி என்பது போல அவ்வளவுதான் கோடி தொகுத்தா சரியா ஒரு கோடி நடத்தம் எவ்வளவு சொல்லும் இருந்தாலும் வலுத்தவ எல்லாம் அந்த குரல் மாதிரி இங்க ஒரு கோடிங்கு ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் ஆமா பெருதவ சித்தி எல்லாம் பெற்றும் அதனால அட்டமா சித்தியே கைவரப்பெற்றிருக்க எல்லா ஆளுமையும் உணர்ந்து பெருமானுடைய திருக்குறளுக்கு இலக்காகி எட்டு வகை சித்திகளையும் செய்வார் கூடுவிட்டு கூடுபாய் உண்மையா இருப்பார் பெரிய மகத்தா இருப்பார் எல்லாரையும் வசியப்படுப்பார் இப்படி எல்லாம் இருக்கிற எல்லாவித சித்திகளும் பெற்ற பெருகுதவ சித்தி எல்லாம் பெற்றும் போதுமா சுவாமி இவ்வளவு இருக்குப்பா நான் சொல்ல போற ஒண்ணு இல்லைன்னா இத்தனையும் பயன் இல்லைனர் அப்படியான தாமங்கள் உணர்ந்ததும் பெருகுதவ சித்தியெல்லாம் பெற்றதும் கூட இந்த இரண்டிலும் மேலான ஒன்று இருக்கு ஆமா சொல்லுங்க குருநாதனுடைய திருவள்ளினாலே வைத்த படியிருக்க மாட்டாத மாதற்கு தன்னுடைய குருநாதன் எந்த ஒன்றில் நின்று நீ வாழ்க என்று அறவடை கொண்டானோ அந்த ஒன்றில் நின்று அப்படி அமைதியா வாழணும் அப்படி வாழ தெரியாவிட்டால் அறிவுக்கு தெளிவுங்கிறது ஒன்றுமே அப்போ ஆமங்களும் சித்திகளும் பெற்றிருந்தாலும் கூட இம்மாதிரி குருமூர்த்திகள் சொன்ன நெறியில் நின்று அதன்படி நடக்காவிட்டால் அத்துணையும் பயனில்லை அருமையான பாட்டு குடியானுடைய வாக்கு அருமையா தீனத்தினுடைய ஆதி முதலுடைய வாக்கு அது ரொம்ப அருமையா அவரே அவருக்கு பாணியில நீங்க தாள போட்ட பாணி உருக்கம் வராது ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவ சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளால் வைத்த படியிருக்க மாட்டாத மாந்தற்கு நமாம் தினும் அப்ப குருவர்களால் வைத்தபடி இருப்பதுதான் மனிதனுடைய நந்தி என்று அந்த குருவடிபாட்டினுடைய சொல்வது இந்த படித்திருக்கம் கடைசியாக முடிக்க போது அர்ச்சனை படத்தில் லிங்கவடிபாட்டு அமைப்பு சொல்லுகிறார் இடையிலெல்லாம் இந்த மூன்றும் கலந்ததாக குரு வழிபாடுபாடு சங்கவழிபலந்தைதான் பெரியபுராணத்துக்குமாதிரி பாடிவிச்சார் ஏறத்தாழ பெரியபுராணத்திற்கு முதல் முதல் திறனாய்வு செய்த பெருமகன் உமாதிரிசிவம் தான் குருவழிபாடாகவழிபாடாக இனத்தை அரசராக அந்தராக வணிகராக வேளாளராக பல்வேறு சரியில் நின்றவர் கிரியில் இருந்தவர் யோகத்தில் பாகுபாட்டை முதன்முதல் உமாபதி சிவன் தான் பெரியபாணத்தை உள்ள வழங்கி திறவுகோளாக இருந்த பெரியவர் அப்படி ஒருவர் திருவிழாபாணத்தை செய்து வைத்தால் குரு வழிபாட்டு விளக்குவது எது இந்த படி ஏழு நல்ல ஆணை சாவந்தி ஏற்படலாம் என்று நேயர்களை <icles 2> <laughs> தேவலகத்துக்கு கிடைக்கிறோம் நேயர்களை பூம்புகார கிடைக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்குது தேவலோ கிடைக்கிற ஆனா நாம தேவலகத்துக்கு போறோம் பெருமான் தேவலோகத்தை விட்டுட்டு இங்க வந்து இருக்கா சொன்னார் அமர நாடு ஆடாதி தேவலகத்தை விட்டுட்டு யாரா போட அப்படின்ட்டான் ஆரூராண்ட உனக்கு தேவலோ இருந்து காத்து இருக்குது அதனையூரின் அமரநாடு ஆளாதே நம்மாணி நோக்காதார் அல்லாதாரி எல்லாருமே தாண்டகத்தில் பண்ண இப்ப இறைவன் இங்கே மண்ணுலகை தேடி வருகிறான் நாம் சில உண்மைகளை அறிய விண்ணுலையை தேடி போகிறோம் அவ்வளவுதான் மீண்டும் இங்க வந்துருவோம் இங்கேதான் பெருமான் தான் நமக்கு வேற யாரும் இல்ல அங்க இருக்க மாட்டோம் தேவலம் ரொம்ப சிறப்பா என்ன ஒண்ணும் கிடையாது மறந்து போ அந்த உலகம் தேவையில்லை இருந்தாலும் பார்ப்பதற்காக பனஞ்சொன்று மனிதரோடு கூட தேவலகத்தை சொல்லுகிறோம் நல்லா அருமையான அரண்மனை அந்த அரண்மனையில இந்திரன் இருக்கலாம் பக்கத்துலயா அம்மா இந்திராணி இருக்கா அரச தர்பார்வா அதனால ஆடவும் பாடுகிறார்கள் இப்படி எல்லாம் இன்பமா இருக்கு தானும் தன் வினிமாயிருந்து பார்க்கும்போது கவனம் எல்லாம் அதில் இருக்கும் எதுல அந்த அறம்பெயர் ஆடல் மற்ற பாடல் இருக்கு அதனால அப்படி தன்னை பறிக்கொடுத்து முழுக்க அப்படியே படிகொடுத்த இந்த நேரத்தில் துர்வாச முனிவர் குருநாதன் வந்தார் குருநாதன் வந்த போது என்ன செய்யணும் மரவாமை பொருள் இறைவன் திருவுருளை மறந்துறாங்க குருநாதன் வந்தார் நின்ற ரெண்டு வணக்கம் போட்ட தெளிவா போயிட்ட பயலுக்கு இப்ப எங்கயோ மனசு இருக்குது என்ன நினைச்சுட்டேன் இதை தான் தொடங்குகிறது பையரா அணிந்த வேணி பகவனே அனைய தங்கள் ஐய நாம் வியாழப்பு பையரா அணிந்தவேணி பகவனே அணைய தங்கள் ஐயனாம் குருவே சிவமென கூறினு சொன்னே அதுதான் இதுதான் அந்த வாய்ப்பாடு வேற திருமந்திர வாய்ப்பாடு வேற இவர் ஆசை விருத்தத்தினால வேற சொன்னார் இந்த வந்த குரு துர்வாசர் எந்த மாதிரி குரு பையரா அணிந்த வேணி பகவன் விஷத்தை உடைய பாம்பு இருக்குதே அதையே நிறையா அணிந்திருக்கிற இரவின்றிருக்கானே அவனே ஆன அந்த குருநாதன் ாக ஆய ரொம்ப அருமையா அருமை அருமையா பாருமா அப்படின்னு சொல்றான் இன்னொரு திரும்ப நடத்துக்குமா அப்படின்னு பேசுறான் இப்படி அந்த நலன்களில் அப்படியே ஈடுபட்டு தண்ணி மறந்து இருக்கும் போது இவர் வந்தார் செய்ய தாழ்வழி பாடிந்தி தேவர்கோன் இருந்தான் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட குருநாதன் வருகின்ற குழு தன்னை மறந்து எழுந்து அவர் திருவிழில வணங்கிய வாழ்ந்து சொல்லி குற்றம் இல்லை உன்னை சொல்லி குத்தமில்லை அந்த என்ன பண்ணார் தையாளார் மயலில் பட்டோர் தமக்கு ஒரு மதி இது வேற்றுக்கொள்ளு பையன் தெரியும் வரலாற்று அருமையான அறவுரை ஈடுபட்ட அந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம் மதிவுண்டாமும் வருமா ஏதேனும் ஒன்றில் ஈடுபடுகின்ற பொழுது பெருகுந்த பண்ணிவிட்டாங்க நாமும் தன்னை மறந்துடுறோம் அவங்க வைக்க வேண்டிய பொருள் வைத்து மறந்துடுறாங்க பொருள் வைத்தார்கள் வைக்க வேண்டாத பொருள் சொன்னிவா சார் வைக்க வேண்டாத ஒரு பட்டியல் மக்கள் பித்த உலகில் நம்ம பற்றா இதுல இருக்கு வைத்த நிதி இந்த எப்ப இதாகுது ஆகுது இப்பதான் சார் வர ஒன்னா தேதி ஒன்னு ஏழு டாக்கரையா பாத்து வந்து ஆறு வருஷத்துக்கு போட்டா எப்படி எட்டு வருஷம் போட்டா எப்படி ஆகும் நாளைக்கு எவ்வளவு அறுபத்தி ஓரா நாளுக்கு சார் ரெண்டு மாசம் போட்டா இன்ன வட்டி அறுபத்தி ஓரா நாள் வட்டி அதுல போறோம் அதுல போறோம் அதுல போற வைத்தனி பெண்டில் மக்கள் குளம் கல்வி எனும் திட்ட உலகில் பிறப்போடு இரப்பெண்ணும் சித்ததிகாரக் கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றுதாய்க்கொத்தும்பி இந்த கலக்கத்தை எல்லாம் திருப்பிறந்துள்ள குருநாதன் முழுமையாகஅறுத்து தன்னையே இணையமாறுஆட்கொண்டான் கொத்தும்பி அந்த பெருமானையே கூறும் என் காதுபடக் கூறும் என்றுதான் தையலார் மயிலில் பட்டோர் தமக்கொரு மதி உண்டானோ அந்த காமேட்சியன் வழிபட்டு விட்டால் பிறகு பதி இருக்க அவ்வளவுதான் தெரிஞ்சது இங்கே செல்வத்தினுடைய இறக்கம் தெரிய போயிட்டான் அப்ப குருவினுடைய அந்த மனநோக்கப்பட்ட உடனுக்குடன் கைமேல் பலன் கைமேல் பலன் அவன் அப்படி போனால் பாருங்க உடனே இங்கே என்னமோ தளர்ச்சி எவ்வளவு தளர்ச்சி குருநாதன் இங்கே இருக்கா சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிட்டேன் என்று மணிவாசன் சொன்ன மாதிரி என் குருநாதன் இங்கே குருநாதன் இங்கே தேர் அவர் எங்கேயோ இருக்காரு தெரியுது பிரம்மதோத்துக்கு போனா அங்க என்ன பண்ணான் வரணுமே போயிச்சு குருநாதனு குருநாதன் உண்டாகிட்டா போயிச்சு வேணும்னேதான் செஞ்சான் வேண்டும் சூழ்ச்சின் இந்த தோட்டான்னு ஒரு ஆள் இருக்கிறான் அவனுக்கு மகன் ஓட்ட இருக்கிறான் அவனை குருவா வச்சுக்கப்பா இடையில அப்படின்னு இந்த மக்கு என்ன பண்ணிச்சு கேட்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குரண குருநாதன் எப்படி இருக்கணும் ஒரே இன்னைக்கு ஒரு குருநாதன் நாளைக்கு ஒரு குண்டாத நாளைக்கு ஒரு குருநாதன அது வேணா அறிவியல் உலகில் அறிவியல் வேணா இருக்கலாம் சார் நான் அவருடைய முதல் ரெண்டு வருஷம் அப்புறம் அப்பதான் நல்லா சரி கொடுத்தா வர வர சரியில்லைங்க இது நம்ம உலகில் இருக்கலாம் ஆனா ஞானத்தை வழங்கிய குருநாதனத்தில் அப்படி இருக்காது ஒரே குருந்தான் ஒரே குணாது ஒருவன் என்னும் ஒருவன் காங்கும் ஒருவன் காங்கு ஒருவனாக இருக்கிற எங்கள் திருப்பெருந்து பெருமான் தான் என்னுடைய குருநாள் என்ன கேட்டா நீ யாருப்பா எந்த எந்த கல்வியில படிச்சமானும் பண்ணாரு உத்தரகோஷம் அங்கைக்கு என்பேன் நீங்க உத்தரகோஷம் அங்க அங்க குருநாள் இல்ல அவர்கிட்டதான் நான் படிச்சாரு நான் அடியான்த்தரகோசங்க யாருக்கு உனக்கு தப்பு வரும் சுந்தர்மனு வாடகை ஏழாம் திருமுறை வாட எட்டாம் திருமுறை அவரு தான் பேசுவார் இவரும் பேசுவார் பாடம் ரெண்டு மூணு பாட்டம் பாட்டுக்க உத்தரகோசம் அங்கே அடியான் என்று என்ன கரை சேர்க்கலாம் மக்கள் என்ன பண்ணு சரி அவனுக்கு மூணு தலை முத்தலை உடையவனவன் அவன குருநாதனை வச்சவனே பெரிய தொந்தரவு அதான் தேவலோகத்துல வந்து தேவலகத்தை யாருன்னு மதிக்கையே திருவிழுவன் தூக்கி விட்டாரு தேவரணையர் கைவர்னா ஏண்டா என்ன ரெண்டு பேரும் ஒரே புத்தி தான் இந்த முட்டாளுக்கு நான் நினைச்சேன் செஞ்சுட்டே இருப்பான் அங்க இருக்கும் நினைச்சேன் செஞ்சுட்டு இருப்பான் ரெண்டும் ஒண்ணுதான் இது வரைக்கும் தேவர் பெரியவங்க நினைச்சா என்ன மன திருக்குறள் படுற தேவரணையர் கைவர் ஏன்னா அவரும் தான் மேவன செய்துறான் என்ன படுதோ அப்படி போவான் மனம் போன போக்கெல்லாம் போவான் ரெண்டு பேரும் போவான் தேவரும் போவான் கைவனும் போவான் செவி உணவில் கேள்வி உடையா அவி உணவின் ஆண்டாரு ஒப்படத்துக்கு செவி உணவாகிய கேள்வி யானத்தை உடையவர்கள் நல்ல கேள்வி ஞானம் குருமூர்த்திகள் இருக்கிறவங்க கேள்வி ஞானம் உடையவர்கள் அவி உணவின் ஆண்டாரு அறிவுணவுன்னு அந்த யாகத்தில் வருகின்ற அவி செய்யறாங்கல்ல வருகிறோடு ஒப்பர் நிலத்து என்று கூட இந்த நிலத்தில் கேள்வி ஞான உடையவர்கள் இருந்தாலும் இவங்க வந்து கேள்வி ஞான உடையவர்கள் அந்த அழிவுல ஆந்தாரோடு ஒப்பர் அந்த தேவரோகத்தில் இருக்கிற தேவர்களோடு ஒப்பர் என்று குரல் எழுதிய வேற மாதிரி படிக்கணும் செடி உணவில் கேள்வி உடையார் அறிவுணவின் ஆண்டாரோட ஒப்பர் இன்னும் மேல திருக்குறள் திருக்குறீங்களா ஒரு நிம்பிணும் உணவில் கேள்வி உடைய ஞானியர்கள் அறி உணவை சாப்பிட்டு இருக்கான தேவரோடவா ஒப்பர் அதை விட மேலயா அப்படி ஏன் இவங்க செய் உணவு சாப்பிட்டவங்க அதை வேற அறிவுணவு சாப்பிட்டாங்க இருக்கல் உடையுடைய ஊற்றுக்கோளட்டு ஒழுக்கமுடைய ஆறு வாய்ச்சொல் இவன பெரிய நன்னிக்கு போகலாம் அறி உணவு சாப்பாட்டம்னா இருக்கலாம் இன்னைக்கு ஜம்முன ஒரு ஆயிரத்தி எட்டு யாககுண்டம் வச்சு அதுல நெய்ய தண்டனா ஊத்தனா ஆறுமையா சாப்பிட்டா போவார் அவ்வளவுதான் ஆகவே செய்வின் கேள்வி உடையவர்கள் அறிவுணவின் ஆந்தாரோடையும் ஆவார் இப்படிதான் சொன்னார் எனவே இப்ப வந்து வைத்தாங்க மூணு பேர் உடனே எனக்கு யாகம் செய்யணும்னு சொன்ன யாரு அந்த புது குருநாதனை வச்சுக்கிட்டு யாகம் செய்யணும் சரி யா சின்ன அவன் ஒரு பட்டியல் போட்டு கொடுத்தான் இவ்வளவு தின் மட்டும் கேட்ட அவன் உண்மையான குருநாதனாக அல்லவன் சும்மா மோசமான அசுரன் அவன் இந்த பிரம்மன் சொன்னதை கேட்டுட்டு யாகம் ஏற்று பார்த்தான் இந்த யாகத்துல ஐவுரம் நெய்யை ஊத்து போதும் தெரியுமா சொல்றான்னு கேட்டா இந்த நெய்யை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக தெய்வமே எங்க அவனூர்களை காக்க தேவர்களை ஒழிக்க அப்படின்னு கேட்டான் இந்த மாதிரி ஆகிஞ்சும் அவரை அடிக்கவும் செய்தான் செஞ்சவன இந்த பல வேள்வியை பார்த்தவன அந்த மந்திரங்களை காது கொடுத்து கேட்டான் அதே வருகின்ற பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் தேவர்கள் வந்து ஏதோ குறைவு செய்யப்படுகிறார்கள் பல மந்திரம் எப்படி இருந்தது ஒன்னே போது எடுத்தான் தான் குடிசப்படைய பட்டாரம் தலை கிடைச்சான் மூணு தலையும் நொடிங்கி போயிடுச்சு இப்ப முதல் குருநாதன் மதிக்காம இரண்டாவது எப்படியோ நீ குருநாதன் ஏத்திட்ட சொல்லப்படாது இப்ப வெள்ளிக்கிழமை விநாயகர் படிப்பாடு செய்யறான் அப்படின்னு சொல்லி பெண்கள் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு கொஞ்சம் பசுமையான பசுமையான கொஞ்சம் எடுத்துட்டு கையில அப்படிட்டாங்க உருட்டி ஒரு செங்கல்ல வச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க அருகம்புள்ள சொல்லிக்கிட்டா பொண்ணு மாறு போட்ட வரைக்கும் எடுத்து அதை சீத கழகி பாட பாடணும் அதுதான் நம்ம இந்த திருமணம் வைக்கணும் நேற்று வரைக்கும் எங்கேயாவது இருக்கலாம் மலையில இருக்கலாம் செதுக்கி இருக்கலாம் செப்பம் பண்ணியிருக்கலாம் கொண்டு வைத்து வைத்து அதை பெருமான்னு ஏற்றுக் கொண்டு விட்டால் திருக்கோவில் உள்ளிருக்கும் திருமீனிதன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் ஆங்கே சுயசியார் அங்க உள்ள இருக்கிற திருமீதி என்னன்னு என்று கருதன்